तापत्रय विनाशाय சச்சிந்தோோத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீக்கயமாக ஜட்டிலோவல்பாஜிநோபீத்தாண்டூ கரநர் பகவானுடைய ரூபங்களை எல்லாம் சொல்றார் முதல்ல சொன்னார் கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இப்படி யுகங்கள் தோறும் பலவிதமான வர்ணங்கள் பலவிதமான பூஜாக்கிரமங்களோடு பகவான் கேசவன் மகாவிஷ்ணு ஆராதிக்கப்படுகிறார் அந்த ஸ்ரீஹரி ஆராதிக்கப்படுகிறார்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மச்சாரி வேஷத்தை சொல்றார் கிருதே சுக்லஹா கிருத்தயுகத்தில் வெள்ள நிறம் உடையவராக சதுர்பாகு நான்கு கைகள் உடையவராக ஜட்டிலஹா ஜட்டாதாரியாக வல்கலாம்பரகா மர உரி மரத்தினால் செய்த மரப்பட்டைகளையெல்லாம் வஸ்திரமா ஆடையாக அணிந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணாஜினகா கிருஷ்ணாஜினா மாந்தோல் போட்டுக்கிறது மாந்தோலை பூனல் மாதிரி போட்டுக்கிறது அப்புறம் உபவீதான் உபவீதமும் தரித்து கொண்டிருந்தார் அக்ஷான் ருத்ராஷமால கமண்டலு கைல பலாச தண்டம் கமண்டலு கமண்டலமும் பிப்ரத்து பிப்ரத்துன்னு தாங்கியவராக பூஜிக்கப்படுகிறார் ஆக வெள்ளை நிறத்துடனும் நான்கு கைகளுடனும் ஜட்டாதாரியாகவும் மர உரி அணிந்தவராகவும் மான்தோல் யக்னோபவீதம் ருத்ராட்சமாலை தண்டம் கமண்டலு இவைகளை உடையவராகும் அதெல்லாம் அணிந்து கொண்டு அதாவது மாந்தோல் உபவீதம் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்தியவராக பூஜிக்கப்படுகிறார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அப்ப மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்றார் மனுஷியாஸ்துதா சாந்தாக நிர்வைரா சுகிருதமாக ி தபசா தேவம் சமேன சதா அந்த கிருத்த யுகத்தில் மனிதர்கள்னா பெரும்பாலும் அமைதியானவர்களாக விரோத மனப்பான்மை இல்லாதவர்களாக பிறருக்கு நன்மை செய்யணுங்கிற உயர்ந்த உள்ளமுடையவர்களாக எல்லோரிடத்திலையும் வேற்றுமை அப்புறம் மன எண்ணங்களை அழகாக வைத்துக் கொள்வதாலும் புலன்களை கட்டுப்படுத்துவதாலும் தபஸனாலையும் பகவான பூஜை பண்ணினார்கள் ஆக வேல்யூஸால பூஜை பண்ணினார்கள் பகவானேங்கிற ஆக சாந்தாக நிர்வயராக சுகிருதா சமாக சந்தா சந்தா மனுஷியாக அப்படி இருந்து கொண்டு சமேன தமேன தபசா தேவம் எஜந்தி சமதமங்களாலையும் தபஸனாலையும் பகவானை பூஜை பண்ணினார்கள் அப்படிங்கிறார் ரெண்டு ரெண்டு ஸ்லோகமா பார்க்கலாம் நினைச்சு ரெண்டு ரெண்டு ஸ்லோகமா சொல்லின்னு இருங்க தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகங்களை பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல ஸ்லோகங்களை அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்றேன் கிருத்தே சுக்லாஹு ஜட்டிலோவல் கிருஷ்ணாஜினோ பவீதா மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்